என்ன கண்ணத்துலயா என்ன சோகமா என்ன யோசனையா என்ன ஒரு மாதிரியா என்ன விஷய அப்படி என்ன யோசனை வளர்த்த யோசனை அப்படி என்ன யோசனை வளர்த்த யோசனையில இருக்கிறிய நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகள் அந்த மாணவர்களுக்கு இந்த கனிப்பொறி பயிற்சி அளிக்கிறான்னு சொல்லி ஒரு நாள் அஞ்சு நாள் ப்ரோக்ராம் ஒன்று இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் ஆமாம் ஆமாம் அதான் போட்டு விட்டேன் பார்த்தேன் இருந்துச்சு அதுக்கு என்னப்பா அதுக்குத்தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு அதை ஏற்பாடு பண்ண நம்ம ஐயா வந்து கேட்டிருந்தாங்க அதை நட்டினை மூலமாக ஏதாவது நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் அதான் போட்டிருந்தீங்க என்ன எவ்வளோ வந்துச்சு வந்துச்சா வெறும் காத்துதான் வந்துச்சு வேற ஒன்றும் இல்லை என்ன மாம எப்படி சொல்றிய அடா ஆமாடா தம்பி அதாண்டா ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது அதாவது நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் இருந்தாலும் சரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நினைச்சி போட்டிரு நம்ம வந்து எந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்துக்கு மேல ஒரு ஆயிரத்தி ஐநூறாயிரத்த அளவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்க அப்போ இவ்வளவு வெறும் வந்து அதை பார்த்துருக்குறாரு அட ஒரு மனுஷல்லாச்சும் ஃபோன் பண்ணி இல்லை ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி ஐயா என்னால் இவ்வளோ முடியும் இல்லை என்னால் முடியாது யாரு ஒன்று செய்வாங்கன்னு பார்த்தா ஒருத்தளும் கலாம் ஆங்கலம் எல்லாம் அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க நம்ம அதாவது ரொம்ப பெரிய லெவலில் செய்யாட்டியும் கூட நம்ம கணக்கு என்னென்னு கேட்டு நினச்சிக்க ஒரு ஆள் ஒரு நூறுரூவா ஒரு நூறுரூவா கொடுத்தாங்கன்னா ஒரு ஐநூறு பேர் நூறுரூவா கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வேறு தம்பியாச்சு ஐநூறு இன்ட்டு நூறு ஐம்பதாயிரரூவாச்சு ஆமாடா இந்த சின்ன கணக்கு தாண்டா போட்டோம் ஒரு ஐநூறு பேர் கொடுத்தாங்கன்னா கூட போதும் ஏன்னா நூறுரூவாங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தொகை கிடையாது இல்லை இன்றைக்கி கோடியில் போலையும் கெட்டுக்கிற நாடாக இருக்குது அட அந்த லெவலில் இல்லை நம்ம ஆயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி கேட்டால் ஒரு சிரமமாக இருக்கும் அட ஐநூறுனா கூட இன்றைக்கி ஒரு சிரமம் தேன் ஐநூறுவா நோட்டே பார்க்க முடியல அதனால ஒரு நூறுரூவாங்கிறது எல்லாேருக்கும் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது நூறுங்க என்ன அன்னைக்கு இப்போ வீட்டில் நம்ம ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபீஸ்ன்னு கேட்டாங்கன்னா கூட ஒரு நூறுரூவா கே கிராட் அக்கௌண்ட் கொடுத்து விட்றோம் ஆனால் நம்ம வீட்டில் குழந்தைக்கு ஒரு பிறந்து நல்ல வச்சுக்க போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் எவ்வளோ அதுக்கு எடுக்கிறோம் ஒரு கேக்கு வெட்டுறோம் எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம வந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுக்காக அன்றாட செலவுகளை நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கிறனு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி பணத்தட்டுப்பாடு நிறைய இருக்குது பேங்க்கில் போக முடியல பணம் எடுக்க முடியல இதெல்லாம் இருக்குது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஒரு நூறுரூவா கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நூறுரூவாங்குறத நான் ஒரு மினிமமாக சொல்கிறேன் அது அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணும் கொடுக்கலாம்னு வச்சுக்க இவ்வளவு பேருக்கு போகுதே ஒரு ஐநூறு பேர் ஒரு நூறுரூவா கொடுத்தாங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் அதனால் அவங்க கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தொகை பெருசு இல்லை ஆனால் அது எல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக வரும் அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஏனோ வந்து ஒரு கட் வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு கோயில் கட்டுறதுக்கோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செலவுக்காக கேட்கலாம் அதாவது பார்வைத்திறன் இல்லாத மாணவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறதுக்காக ஒரு இது கேட்டோம் இது வந்து அன்ன சத்திரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அண்ண யாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலே அப்படின்னு மகாகவி சொல்லியிருந்தார் அது மாதிரி ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடி புண்ணிய செஞ்ச மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு தர்ம காரியம் ஒரு புண்ணிய காரியத்துக்கு நம்ம கேட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு நபர் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலையே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம மக்களுடைய மனநிலை எங்கே போய்கிட்டு இருக்குது எதை நோக்கி சிந்திக்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் மக்களுடைய மனப்பாங்கு மாறிப்போச்சு ஆனால் எல்லாேருமே நிறைய கொடுக்கணும் ஆயிரம் ஐயாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கணும்னா சிரமம் தான் அதை நம்ம யாரையும் வற்புறுத்த முடியாது இதுக்கும் கூட நம்ம யாரையும் வற்புறுத்தலுச்சுக்கோ இருந்தாலும் மனசில் ஒரு வேதனை இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறோம்னா நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பாங்க அதனாலதே நம்ம இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோம் யாருடைய உதவி இல்லாமல் நானே சுயமாக வந்தேன்னு சொல்கிற ஆள் யாருமே கிடையாது ஏன்னா எப்படியாச்சும் ஒரு சூழ்நிலை இல்லாமல் யாருக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கும் யாரும் ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த நிலைமையில் நம்ம சமாளிச்சுருப்போம் இதுமாரி இன்னைக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு ஐம்பது பேர் வந்து ஒரு பயிற்சி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிறுவனம் மூலமாக ஒரு உதவி பண்ணுறோம் அதுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா அதாவது நமக்கு உதவி பண்ணவளுக்கு நம்ம திருப்பி உடனே பண்ண முடியாது அவங்க பண்ண நபர்கள் இன்றைக்கி எங்கே இருப்பாவில் அவர் தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது சரி நமக்கு யாரோ ஒரு காலத்தில் பண்ணாங்க நம்ம இந்த செய்வோம் அப்படின்னு நினச்சா கூட நம்ம மக்கள் செஞ்சிருக்கலாம் ஆனால் யாரும் எதுவுமே பேசலைங்கிறத அந்த ஒரு மனப்பாங்கு அதை நினச்சாதே ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் உன் நண்பர்கள்டெல்லாம் சொல்கிறா தம்பி ஏன்னால் இன்னும் நாள் இருக்குது நம்ம இருபத்தி ஆறாம் தேதியாக நம்ம வந்து இந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் என்ன பாவம் அந்த காலேஜில் படிக்கிறாங்க அந்த பசங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்த கணிப்பொரியை தெரிஞ்சுக்கிட்டா அவள்லாம் போய் கற்றுக்கிறதுங்கிற வெளியில் போய் கோர்ஸ் போய் கற்றுக்கிறதுங்கிற ஒரு சிரமம் எனக்கெல்லாம் பணம் கட்டணும் ரெகுலராக போகணும் டைம் கிடைக்கணும் இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரி நம்ம வந்து ஒரு அமைப்பு மூலமாக செய்வோமே பாவ இல்லாத மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் கணிப்பொறியை வந்து அவங்களுக்கெல்லாம் வாங்கி அவங்களெல்லாம் பண்ண முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தோம்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு இன்டர்வியூ வந்து கணிப்பொறி தெரியுமான்னு கேட்டால் அப்போ தெரியும்னு அவங்க ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அதுமாரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்காக தான் நம்ம கேட்டோம் செய்வாக இல்லைன்னு சொல்லலை என்னென்னா மக்களுக்கு என்ன வருதுன்னா சரி இவ்வளோவோ பேர் இருக்கிறாங்க யாராச்சும் கொடுப்பாங்க நம்ம கொடுக்குறதுல என்ன பெருசாக வந்து இடப்போகுது இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சு நினச்சி எடுத்துருப்பாங்க அதனால தான் யாருடைய எதுவும் பங்களிப்பு நமக்கு வந்து சேரலை இன்னொன்று வந்து பேங்க்கில் போக முடியுமா நூறுரூவாய் கட்ட முடியுமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இன்றைக்கி பணம் அனுப்புறதுங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா ஆயிடுச்சுரா தம்பி இப்போ நெட் பேங்கிங்லாம் இப்போ வந்து ரொம்ப வசதி பண்ணியிருக்கிறாங்க உட்காந்து இடத்துலருந்து நம்ம யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் அனுப்பலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதுக்காக போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து கிடையாது மொபைல் பேங்கிங்லேயே வந்து இன்றைக்கி இப்போ அனுப்ப முடியுது அந்த பேடிஎம்ன்னு ஒன்று இருக்குது அது மூலமாக வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கூட அனுப்பலாம் நம்ம பத்து ரூபா அனுப்பணுனாக்களோ ஒரு ஆளுக்கு அனுப்பலாம் அந்தளவுக்கு அதில் வசதிகள்லாம் இருக்குது இதுமாதிரி எவ்வளவோ வசதிகள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் நினச்சா செய்யலாம் என்ன செய்யணும்னு ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா எப்படி நம்ம செஞ்சிடலாம் அது இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம ஒதுங்கியே இருப்போம் அவ்வளோதான் அது அதனால தான்டா அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த நேரத்தில் நீ வேறு வந்த சரி அதான் உனக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாம்ட்டு ஆடா இருக்கியாமா இவ்வளோ யோசிக்கிறியா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அதில் பார்த்துருப்பாங்க சரி சரி பண்ணிக்கலாம் ஜெயிச்சிக்கலாம் எப்படி இருந்திருப்பாங்க நீங்கள் இந்த போய் ரூப்பை பெருசாக வந்துட்டுயா அது இல்லாட்டி என்ன வேறு எதுவும் பண்ண முடியாதா உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு இல்லை ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி பண்ண தேவை பண்ணாமல் விட்டுருவோமா ஏன்னா எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு என்ன இந்தமாதிரி ஒரு இது வந்ததுன்னா அது நம்ம கொஞ்சம் உதவியாக இருக்கும் அவ்வளோதான் என்ன இல்லை நீ எப்படி நடத்தித்தான் போகிறேன் இல்லைன்னு நமக்கு இந்த மனிதர்களுடைய மக்களுடைய மனப்பான்மை இந்தமாதிரி இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் போனக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால நீ என்ன ஒன்றும் நண்பர்கள்டெல்லாம் சொல்லி ஐயா நீங்கள் பெரிய லெவல்லெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு முடிஞ்சது ஏதோ அதை வந்து நீங்கள் அந்த முதலில் அனுப்பிச்சி என்ன அதை அனுப்புகிற வைக்கிற நம்ம வழிமுறையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இப்போ பேங்கில் தான் நமக்கு போடணும்னு நினச்சி என்ன வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறோம் அதில் போட்டு விடுங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணுறதே கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான் ஏன் இது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னா நாளைக்கு கேள்வியெல்லாம் அதுக்கு நம்ம பதவி சொல்லிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆடா இருந்தாலும் பரவாயில்ல என்ன இப்போ என்ன தான் பண்ணிட நம்ம மூணு பெரிய லெவலில் எடுத்து கொள்ளி அடிச்சுட்டு போகிறது கிடையாது ஒரு நல்ல காரியத்துக்காக இது செய்யறோம் சரி செய்வோம் கேட்டால் ஆமாம் ஐயா அது வந்துச்சு இவ்வளோ பண்ணணும் செஞ்சோம்னு சொல்லுவோம் அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் இதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நீ என்ன பண்ணுவோம் நண்பர்கள்ட சொல்லி ஏதோ அவங்களால முடிஞ்சதை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த பயிற்சியை நடத்துறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னால் அந்த இதை முக்கியமாக இதை ஏற்பாடு பண்ணி நடத்துகிறது வந்து நம்ம ஜாஃபர் ஐயா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஆசிரியராக இருந்துக்கிட்டு அவங்களும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த பார்வை மாற்றத்தினால் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குங்கிறத அவங்க ரொம்ப உணர்ந்து அவங்களுக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படினு நினச்சி பண்ணிக்கிட்டுருக்குறாங்க நல்ல நல்ல காரியங்கள்லாம் சரி அவங்க செய்யக்கூடிய அந்த காரியத்துக்கு நம்மளுடைய ஒரு உதவியாக இதை செய்வோமே நினச்சிது நம்ம இதை இந்த அறிவிப்பை கொடுத்தோம் அவங்க நீ கேட்டாங்க என்ன ஐயா நட்டினையில் போட்டியில் என்ன இப்படி இருக்க ரெஸ்பான்ஸுன்னு கேட்டாங்க அவர்கிட்ட உண்மையாக ஐயா ஒரு ஆள் கூட ஃபோன் பண்ணலை ஒருத்தவங்கள்டு ஒரு ரெஸ்பான்ஸும் அல்ல அதனால் எனக்கு என்ன ஒன்றுன்னு தெரியல என்னுடைய பணியை நான் செஞ்சுட்டேன் நீங்கள் சொல்லச்சு நீங்கள் சொல்லிட்டேன் அது வந்துச்சுன்னா நான் வாங்கி உங்களுக்கு தகிறேன் இல்லைன்னா நான் என்னையா பண்ண முடியும் அப்படின்னு அவர் அப்படியே ம மனசு உடஞ்சி போயிட்டார் ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு மனிதத்தன்மை இல்லாமலாம் போயிருச்சு நம்ம நாட்டில் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர்கிட்ட எதாது சொன்னேன் ஐயா எனக்கு அவசரப்படாதியே அவங்க உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அதில் அதை கவனிக்காமல் இருந்திருப்பாங்க மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுப்போம் கொடுத்தோம்னா மக்கள் கண்டிப்பாக வந்து எதாவது செய்வாங்க அப்படின் சொல்லியிருக்கிறேன் பார்ப்போம் அந்த பங்கு பெறக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நல்லதொரு பயிற்சி கொடுக்கணும்னா இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ரல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய பண்ணாலும் செய்யணும் அவங்களே ஒரு திருப்தியாக ஏன்னா அவங்களுக்கு தங்குகிற இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மற்ற அந்த வந்து பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க ஏன்னா அவங்க சென்னையிலேருந்து வந்தேன் பயிற்சி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க ஒரு கம்பெனிலேருந்து வர்றாங்க அவங்களுக்கும் நம்ம எதாவது அந்த இது கற்பித்தலுக்கான தொகை ஏதாவது கொடுக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம் அதனால் பார்ப்போம் எதாவது மக்கள் மனசு அருள் கூர்ந்து எதாவது செஞ்சாங்கன்னா நம்ம அடுத்து அதை கொஞ்சம் நல்லபடியாக செய்வோம்னு இருக்குது பார்ப்போம் கூட தம்பி அது அண்ணவரை யோசனையாக இருந்தேன் சரிமா இன்றைக்கேனா கதை எதை எதுவும் சொல்லிக்கலாம் கதை சொல்லி என்ன வந்து பார்த்தா ஒரு கரடி விட்டுக்கிட்டு இருக்கிறியா அடவோட கதையை சொல்லி சொல்லி என்ன தட நம்ம கதை இந்த சொல்கிறோம் இப்போ ஒன்றும் கதை சொல்கிறோம் மொடெல்லாம் கிடையாதுப்பா என்ன தான் நம்ம கதையே பெருங்கதையாக இருக்குது இதுல எங்கேயும் நம்ம கதை சொல்றது இருக்கட்டும் பார்ப்போம் இந்த இந்த விதிகளை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதை சொல்லுவோம் சரிம்மா அதுக்கே போய் ரொம்ப சோர்ந்து அப்படியே என்னமோ இடி விழுந்து மாதிரி அப்படியே சோர்ந்து கிடக்குறிய இதெல்லாம் முன்னே பண்ணே தான் செய்யும் இது வாழ்க்கைங்கிறது இது விட தெரியாமல் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறிய நீங்கள் பேச்செல்லாம் பெருசாக பேசுறியா இதுக்கு போய் இப்படி தோண்டு போயிருக்கிறிய அடுத்த தைரியம் இருங்க மேம் பார்த்துக்கலாம் இருப்போம் மேடா இருப்போம்டா பின்ன இதுக்கெல்லாம் போய் தோன்ட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது செய்வோம் இன்னும் நிறைய செய்கிறதுக்கு எவ்வளோ காரியங்களாம் செய்யணும் சரி ஓகே ஆகிட்டேன் பார்த்துக்க நல்லபடியாக பார்த்துக்கலாம் நம்ம அடுத்த பார்ப்போம் சரி மாமா நான் போயிட்டு வரேன் ஆமாம் நீங்கள் பார்த்துக்கங்க சரிப்பா பார்த்து பார்த்துட்றேன் போயிட்டு வரோம்